உங்கள் அலைமையில செய்ய போகுது நூற்றி ஐம்பது கிராம் மஞ்சள் பிடி ஆ ஸ்பூன் மிளகாத்தூள் ஆஃபு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆவ ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப தேங்கெண்ணெய் தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு செய்முறை முதல்ல ப்ரான்ஸை வந்து நல்லா மஞ்சள் பிடி உப்பெல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிருவோம் வந்து மஞ்சுப்பொடி மிளகாத்தூள் உப்பு தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஸ்டீமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சு இறக்கிடுவோம் வேக வச்சு இறக்கிட்டு ஒரு ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கருவேப்பிலையை வந்து இது பண்ணி எடுத்துப்போம் வதக்கி எடுத்துடுவோம் கருவேப்பிலையை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம் அதில் இருக்க எண்ணெயிலையும் இந்த வேக வச்ச ப்ரான்ஸை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை தூவி விட்டோம்னா சூப்பராக பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ப்ரான்ஸ் ஷாலோ ஃப்ரை தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை வேண்டும் சந்திப்போம்